அவுலியாக்களின் மேல் நடத்தப்படும் விழாக்களில் ஓதப்படும் பாத்தியா சாப்பாடை சாப்பிடலாமா அவுளியாக்களின் மேல் நடத்தப்படும் விழாக்கள் அவுளியாக்கள் மேல் நடத்தப்படும் அவுளியாக்கள் மேலும் ஏறி நடத்தின விழாவை அவுளியாக்களின் பேரால் அவாய்ட் பண்ணணுங்க இந்த மாதிரி பிதாட்டான விழாக்கள் இந்த மாதிரி அல்லாடைய மார்க்கத்திற்கு முறையான கூடு சந்தனக்கூடு உருசு இந்த மாதிரி அதில் பாட்டு கச்சேரி ஈட்டு கச்சேரி வச்சு அதில் சோறு போடுறாங்க இந்த மாதிரி சோறுகளை முஸ்லீம்கள் சாப்பிடுவது தவிர்த்து கொள்ள வேண்டும்